அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி பகிர்ந்து வருகிறேன் இன்றுவிக் என்னும் கவிஞரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன் ஆவி கொடுத்த ஆவணத்தை ஏற்றி தீர்ப்பளித்த நீதிபதி இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் உலென்ட் லுட்விக் என்பவர் பிரபலமான ஜெர்மானிய கவிஞர் இவரது சொத்து யாருக்கு சேர வேண்டும் என்பது பற்றிய சிக்கலான வழக்கு இவர் இறந்து ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் பெர்லின் நகரில் தொடரப்பட்டது விசித்திரமான இந்த வழக்கை நீதிபதி எப்படி திருத்து வைக்கப் போகிறார் என அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தனர் ஒருநாள் சொத்தின் மீது உரிமை கொண்டாடிய ஒரு பெண்மணி ஆவி உலக துணையை நாடினார் சற்று அறை இருட்டாக இருந்த அறையில் மீடியமும் அந்த பெண்மணியும் மற்றவர்களின் குழுமினர் திடீரென ஒரு கை தோன்றியது அது அந்த பெண்மணியின் கையைப் அந்த கையில் மஞ்சள் நேரமுள்ள தோல் ஒன்று இருந்தது அதை அந்த பெண்மணி பெற்றார் ஹோலோகிராபிக் பர்ஸ்மென்ட் என்று சொத்துக்குரிய ஒருவர் தன் கைப்பட தோளில் அது யாருக்கு செல்ல வேண்டும் என்பதை எழுதி கொடுக்கும் ஒரு ஆவணமாகும் மீடியம் கையில் பெறப்பட்ட தோல் ஆவணம் காலத்தால் பழு பெறி அதில் சொத்து பற்றிய விபரம் அடங்கிய இரண்டு செயல்கள் குரல் போல இருந்தன அதில் உட்லாண்ட் லுட்விக் கையெழுத்தும் இருந்தது முதலில் கையெழுத்து கவிஞருடையது தானே என சரிபார்க்கப்பட்டது அந்த தோல் ஆவணத்தின் நிலை காலத்தால் என்பதையும் என்பதும் கையெழுத்தும் அவருடையதுதான் என்பதும் உறுதி செய்யப்பட்டன வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சாட்சிகள் தோல் ஆவணத்தை மிளியமாக கொடுத்த இருந்த பெண்ணின் கையில் ஆவி கொடுத்ததை தாங்கள் பார்த்ததாக சாட்சியம் கூறினார் நீதிபதி ஆவி கொடுத்த ஆவணத்தை எடுப்பதாக கூறி அந்த சொத்துக்கான உரிமையை அந்த பெண்மணிக்கு அழித்து தீர்ப்பு கூறினார் ஆவி உலக ஆதரவர்களின் பெரிதும் விதை வரவேற்றனர் பரபரப்பான இந்த வழக்கில் ஆவி வென்றது நன்றி